நரகவாசிகளில் ஒருவராக கொண்டு வரப்பட்டு நரகில் ஒரே மூழ்காக முக்கியெடுக்கப்படுவார் ஆதமின் மகனே நீ நல்லது எதையும் பார்த்ததுண்டா உம்மிடம் சுகமான வாழ்வு வந்ததுண்டா என்று கேட்கப்படும் அவர் உலகில் கிடைத்ததை வேதனை காரணமாக மறந்து என்பார் உலகில் மனிதர்களிலேயே மிகவும் கஷ்டங்களை அனுபவித்த ஒருவர் ஒருவராக கொண்டு வரப்படுவார் அவரை அனுப்பி வெளியே கொண்டு வரப்பட்டு அவரிடம் நீ சிரமத்தை கண்டதுண்டா உன்னிடம் துன்பம் வந்ததுண்டா என்று கேட்கப்படும் அவர் சொர்க்கத்தின் சுகம் அறிந்து தன்னை மறந்து அல்லாஹுவின் மீது சத்தியமாக என்னிடம் சிரமம் வந்ததும் இல்லை நான் துன்பத்தை கண்டதும் இல்லை என்று கூறுவார் என நபிசல்லாக அனிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு எட்டு பூஜ்ஜியம் ஏழு